पारिजाताय कृष्णाय इतासि-लोकस्य चराचरस्य ிாத்தயத்த வேற்றைக்காணையானாத்தமே नत्वत् பித்தாக்காச்சம பூஜ்ஷருன்சமோஸ குோக்கிய பிரதிம பிரகவன் ஸ்ரீஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டி அருளிக் கொண்டிருக்கிறார் இப்போ அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிறகு பயப்பட்டு பக்திய வெளிப்படுத்தி இருக்கிறான் அந்த அத பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லுகிறான் இந்த ஸ்லோகத்துல பகவானை புகழ்ந்து பேசுகிறான் ஹே அப்ரீம பிரபாவ பிரபாவம்னா மகிமை அப்ரதிம பிரதிமன்னா ஒப்பிடக்கூடிய அப்பிரதிமன்னா ஒப்பிட முடியாத அளவிட முடியாத பெருமைகளையும் சிறப்புகளையும் உடைய இறைவா அப்பிரதிம பிரபாவ லோகத்திரையே அப்பி மூன்று உலகத்திலும் மண்ணுலகம் விண்ணுலகம் இடைப்பட்ட உலகங்கள் இப்படி மூன்று உலகத்திலும் அப்படின்னா எல்லா உலகங்களிலும் அர்த்தம் எல்லா இடங்களிலும் அர்த்தம் எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் ஒப்பிட முடியாத சிறப்பை உடைய இறைவா சராசரஸ்ய லோகசிய அசைகின்ற அசையாத உயிருள்ள உயிரற்ற வஸ்துக்களை உடைய இந்த உலகத்தினுடைய தந்தையாக தாங்கள் விளங்குகிறீர்கள் அசிய லோகசிய பூஜ்யஷ இந்த உலகத்திலே போற்றத்தக்கவராக பூஜிக்க தகுந்தவராக தாங்கள் விளங்குகிறீர்கள் எல்லாம் பெரியவராக விளங்குகிறீர்கள் குரு உயர்ந்த அர்த்தம் கரியான் அப்படின்னா குருஹு கரியான் கரிஷ்டான்னு சொல்லுவோம் அந்த கம்பேரி அதுல கரியான் குருஹு பெரியவற்றிலெல்லாம் பெரியவராக தாங்கள் விளங்குகிறீர்கள் அப்படின்னு இருக்கு சமோஸ்தின் இருக்கு நாங்கிறத பிரிக்கணும் சமஹா அஸ்தி த்து சமஹா நாஸ்தி உங்களுக்கு சமமாக ஒருவரும் இல்லை தன இல்லாதான் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதான் ஒப்பிலி ஒப்புயர்வற்றவன் ஈடு இணையற்றவன் அபியதிகா அந்நகா குத்தஹா உங்களுக்கு சமமாகவும் ஒருவரும் இல்லை உங்களுக்கு மேலாக யாராவது இருக்கிறார்களான் அவர்களும் இல்லைங்கிறார் அபியதிகா அந்நகா குத்தஹா தங்களுக்கு மேலாக சிறந்து விளங்குகின்றவர்கள் யார் இருக்கிறார்கள் ஒருவரும் இல்லை ஆக உங்களுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று பகவானை புகழ்ந்து பேசுகிறார் ஆக எங்கும் அளவிட முடியாத பெருமையுடைய இறைவா இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் தாங்கள் தந்தையாக விளங்குகிறீர்கள் பெரியவர்களிலெல்லாம் பெரியவராக விளங்குகிறீர்கள் போற்றத்தகுந்தவராக இருக்கிறீர்கள் தங்களுக்கு நிகராக ஒருவரும் இல்லை தங்களுக்கு மேலாகவும் ஒருவரும் இல்லை என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு பகவானை பண்ணி மனதை பக்குவப்படுத்திக் கொள்வோமாக பிதாசி லோக பூஜ்யான் பிரதிம பிர